வணக்கம் நண்பர்களே நற்றினை நேரிப்பாற்ற கதை சொல்லும் நீதி பகுதி இருநூற்றி அறுபத்தி ஒன்றை வழங்குவது சென்னை அரவிந்த் எபிசோடை தொட்டு தாண்டி இன்று ஆயிரத்தி எபிசோடை வழங்கிக் கொண்டிருக்கும் நம்முடைய இதயம் கணிந்த வாழ்த்துக்கள் இன்னும் பல்லாயிரம் பல கோடி எபிசோட்களை வழங்கி மக்களை மகிழ்வித்து மக்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு வாழ்க்கையின் ஒரு பகுதியாக நற்றினை என்றும் இருக்கும் என்று நம்பிக்கையோடு நாம் இன்று ஹேரி பாட்டோட அடுத்த எபிசோடை தொடரலாம் வாழ்க்கையிலேயே மிகவும் கொடூரமானது மிகவும் கடினமானது நம்ம சாவப்போகிறோம் தெரிஞ்சும் அதை நோக்கி நடந்து போறது பின்னாடிலேருந்து ஒரு ஒரு பக்கம் ஹாரியை முன் தள்ளிக்கிட்டே இருக்கு நம்ம உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் நம்ம சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கு நம்ம சுற்றி இருக்கிற நம்மளை இவ்வளோ நாளாக வளர்த்து இந்த உலகத்துக்கு எல்லாருக்கும் ஆபத்து நான் இருக்கிறது வேஸ்ட்னு ஒரு பக்கம் ஏறிய முன் பக்கம் தள்ளிக்கிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் சாவு மேலே இருக்கிற பயம் சாவுனா என்னன்ற தெரியாத பயம் ஐயோ இது எவ்வளோ பயங்கரமாக வலிக்குமோ ஒரு நான் சாவுக்கு கிட்ட கிட்ட போய் தப்பிச்சிருக்கேன் இந்த மாதிரி எப்படி வலிக்க போகுது நான் எப்படி தாங்க போகிறேன் இதுக்கப்புறம் நான் இன்னும் ஆவேன் இப்படின்னு ஒரு பயம் அந்த பயம் தான் அவனை வேற வேறு விதமாக யோசிக்க வச்சது யாராவது என்ன கூப்பிட மாட்டாங்களா யாராவது நான் பாதுகாக்கிறேன்னு எடுக்க மாட்டாங்களா அந்த யோசனை நெவில் ஹேரியை ஹேரியோட மனசில் மிக பயங்கரமான தடும் தடுமாட்டோம் அவன்கிட்ட ஒப்படைச்சிராத ஒப்படைச்சிடாத ஒன்று திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல அவன் மனசில் தடுமாட்டோம் அதையும் மீறி கஷ்டப்பட்டு மனசுல தைரியத்தை வரவழிச்சுட்டு ஹேரி நடந்து போகிறான் கிட்ட போருடி இருடி கொஞ்ச நேரம் இரு நம்ம கண்டிப்பா போயிடலாம் சண்டை முடிச்சு நம்ம நீ எல்லாரும் நல்லபடியா சண்டையில ஜெயிச்சு நம்ம போல சரியா போடு சொல்லிக்கிட்டு இருக்கேன் வாயிலடி அழக்கூடாது அழக்கூடாது நான் இருக்கேல்ல அப்படின்னு ஒரு ரூம் ஒரு குழந்தை அழுதுட்டே இருக்கு அந்த குழந்தையை பார்த்து ஒரு ரூவம் பேசுது கின்னடா ரூவம்னு மாயப்பூர்வை குழந்தை பாக்கிறான் ஹரிவளா இவளை பாத்துட்டு நான் எப்படி போவேன் இவளோட தான் வாழ்க்கையில பல நாட்களை கழிக்க பல ஆண்டுகளை கழிக்கணும்னு ஆசையாசையா காத்திருந்தேனே இந்த என் மனசுல இருக்கிற இந்த என் கருவறை தெய்வத்தை விட்டுட்டு நான் எப்படி போக முடியும் இவன் முகத்துல நான் இங்க இருக்கேன்னு சொல்லணும் உனக்கு நான் இருக்கேன் இருக்காரி தயவு செய்து போகாத போகாத உனக்கு நான் கூட வச்சு காப்பாற்றுறேன் சண்டை போட வேண்ட நானே சக்தியால சண்டைப்பட்ட காப்பாத்துறேன் போகாத அப்படின்னு அவ சொல்லுவாளோ அதுக்கே அதுக்காக அவ கண்ணும் நடி தூண்ட யாரிக்கு தோணுது சிச்சி பைத்திய கருத்தனும் அடுத்தவங்களோட சென்டிமெண்டை அவங்களோட வீக்னஸையும் யூஸ் பண்ணி நம்ம உயிர் அப்படி ஒரு உயிர் வாழ்க்கை நமக்கு தேவையில்லை இது அவன் அந்த வாழ்டமோட் செய்கிற பாவங்களோட மிக மிக கொடூரமானது அடுத்தவங்களோட வீக்னஸை யூஸ் பண்ணி அவங்களோட பலவீனங்களை யூஸ் பண்ணி நம்ம உயிர் வாழ்றது அவங்களுக்காக தியாகம் செய்கிறதா என்னோட வீரம் நான் எப்படியும் போவேன் போயே தீர்வேன் அப்படின்னு அவன் கண்ணில் படாம ஹேரி கஷ்டப்பட்டு காலை முன்னெடுத்து வச்சு ரொம்ப தள்ளாடி தள்ளாடி சாவு நோக்கி நடந்து போறான் சின்னி திரின்னு திருமணமா இருந்தது நம்மளை பார்த்துட்டாளா நம்ம இருக்கமே இருக்கோமே சுத்தி எல்லாம் அமைதியா இருக்கு காத்து கூட அடிக்க மாட்டேங்குது நம்ம நடந்ததுல ஏதாவது காத்து அசஞ்சிருக்கோம் அதனால பார்த்துப்பா என்னையே இந்த மாதிரி நிலைமைக்கு உண்டாக்கி நிலைமையா எனக்கு இப்படி வந்துச்சு என்னால் சாவ நோக்கி எப்படி நடந்து போக முடியுது எப்படி இது முடியும் இதுக்கு நான் பெசாம மற்றவங்கள மாதிரி யூஷுவலாக தான் சண்டையில் செத்துருக்கலாம் இல்லை அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸில் அன்னைக்கு இந்த பாம்பு என்னை கொத்தும்போது அன்னைக்கே செத்துக்கலாம் இந்த பழா போன டம்புட்டோட பறவை ஏன் தன்னில கண்ணீரை விட்டு என்னை காப்பாத்திச்சு எத்தனை தடவை நான் சாவ அந்த ட்ரைவிசார் டோர்னமெண்டில் செத்துருக்கலாம் குட்டிஸ்ல அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கும்போது செத்துருக்கலாம் வாட்ட மூட்டை பல தடவை என்ன குழம்பைய குழம்பு முயற்சி பண்ணலாம் எதிலியாவது ஏன் இப்படி இப்ப கூட மேல்ஃபாய் வீட்டில் பெல்லா டெக்ஸ்ட் வந்து தப்பிக்கும்போது டாபி செத்த இடத்துல நான் செத்து ஏன் எனக்கு இப்படி நடந்தது நான் எப்படி நான் போவேன் திடீர்னு காட்டுக்குள்ள உள்ள நிலையும் பயங்கரமா குளிர் அடிக்குது என்னது திடீர்னு குளிர் ஜாஸ்தியாது நடந்து வராே நான் ஏற்கனவே சாவல் நடந்து நினைச்சு பயந்து பயந்து நடந்து போயிட்டு இருக்கேன் என் மனசுல இருக்க பயம் எங்களுக்கு தெரிஞ்சிருவேன் நான் உயிர் வாழ்றதுக்கான ஏதாவது நம்பிக்கை இருந்தா இவங்களை எதிர்த்து பேட்டர் உருவாக்கி போராட முடியும் எப்படி என்னால போறேன் என்னால முடியல இவங்களோட பயம் என்னோட உடம்புக்குள்ள ஓடுருவதே என்னால எக்ஸ்பெக்டோ பேட்டர் கூட சொல்ல முடியல நான் என்ன செய்ய போறேன் இதான் என்னோட வாழ்க்கையின் கடைசி தருணம் அவன் முன்னாடி விழுந்து சாவணும்னு டம்பிளர் எனக்கு கட்டளை இட்டார் சவரஸ் நேற்று அதை செத்து போனார் ஆனா இங்ககிட்டே சாவ போறேனே இதான் என் வாழ்க்கையோட கடைசி தரணும் அப்படின்னு டம்பிளர் கடைசியா அவர் எழுதின அந்த ஸ்லாண்டிங் ஹேண்ட் ரைட்டிங் அவோட உயிலில் கொடுத்திருந்த அந்த ஸ்னிச்சில் கடைசியா எழுதியிருந்தது ஸ்னிச் பிடிக்கப்பட்ட விட்டது எதையுமே ஒரு கடைசி கடைசி கட்டம்ன்றத மாய உலகத்துல ஸ்னிச் பிடிக்கப்பட்டதுன்ற ஒரு பிரேஸ் வச்சு சொல்லுவாங்க ஹாரிக்கு அந்த பிரேஸ் ஞாபகம் தானே ஆ நம்ம பாக்கெட்ல இந்த ஸ்னிச் இருக்கேன் நான் முடியும் போது திறப்பேன் அப்படின்னு எழுதி வச்சிருந்தாரு அவங்களை நாக்கி நம்ம ஏன் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாழ்க்கையை நீட்டிக்கலாம் ஹேரி மூச்சு விடுற ஒவ்வொரு செகண்ட் ரொம்ப தேவாவிரதமா இனிக்குது வாழ்க்கை இன்னும் ரொம்ப நாள் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு மூச்சு ரொம்ப சர்வசாதனமாக அவங்களே அறியாமல் நடக்குது இது நம்ம சாவ போகிறோன்னு தெரிஞ்சவனே யாருக்கு அவன் வாழ்கிற ஒவ்வொரு செகண்டும் அவனுக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்கு இது எப்படியா நீட்டிச்சே ஆகணும் அதுக்காக அது நின்று அந்த ஸ்னிட்சை எடுக்கிறேன் அப்படின்னு டம்பிள உயில் எழுதி வச்ச அந்த ஸ்னிச் அந்த பையிலிருந்து எடுக்கிறான் ஐ ஆம் கோயிங் டு டை நான் சாக போகிறேன் பார்த்து சொல்றான் ச் இவ்வளவு நாளா யாரும் என்ன செஞ்சு துறக்காத பழந்து துறக்குது இது அந்த மோதிரம் அந்த மோதிரம் ஏதாவது செய்யப்பட்டதோ அதே கல்லில் இறந்தவர்களை மீட்டு கொண்டு வரும் அந்த பிலாசபர் ஸ்டோன் செய்து இது சாவின் மூன்று கேடயங்களில் ஒரு முக்கியமான கல் அந்த கல்லிலேயே அந்த மூத்த மந்திரக்கோள் அதோட அடையாள சின்னமா ஒரு நடுவில் ஒரு பெரிய மந்திரக்கோள் மாதிரி ஒரு பெரிய கோடு மந்திரக்கோளை வச்சு வரைஞ்ச மாதிரி ஒரு கோடு போட்டிருக்கு இன்னொரு பக்கம் நான் வச்சிருக்க மாயப்பூர்வையோட அந்த வெள்ளை அடையாளம் அதுவும் போட்டிருக்கு ஒரு கல்லிலேயே மூணு சாவின் மூன்று கேடயங்களோட அடையாளமும் இருக்குதே இதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கும்போதே எனக்கு இந்த கல்லை வச்சு ஒன்றும் தே நான் இறந்தவங்களை எங்கேயும் கொண்டு வர போறதில்லை நான் தான் இறந்தவங்களை நோக்கி போறேன் அப்படி ஹாரி யோசிக்கும்போதே தன்னை சுற்றி நாலஞ்சு உருவங்கள் வந்த மாதிரி சவுண்டு கேட்குது இன்னும் நாலஞ்சு பேர் குதிச்ச மாதிரி இருக்கு யாருடா ஹாரி சுற்றி பார்க்கும்போதே யாருன்னு தெரியுது தன்னுடைய அம்மா தன்னுடைய அப்பா லூப்பின் சீரியஸ் நாலு பேர் வெரி குட் வெரி குட் ஹாரி நீ கிட்டத்தட்ட ஜெயிச்சுட்ட அப்படின்னு ஜேம்ஸ் ஹாரியை பார்த்து அப்படி தம்சப்பா கட்ட வரல தூக்குறாரு ஹாரிய ரொம்ப என்கரேஜ் பண்றாரு என் நீங்க இருப்பீங்கள என்னோட இலக்கடைறதுக்கு எனக்கு துணையா இருப்பீங்கள நாங்க நாலு பேரும் உன்னை சுத்தி பாதுகாப்பா இருப்பேன் ஹரி நீ பயப்படாத அப்படின்னு ஹாரியோட அம்மா சொல்றாங்க என் கிட்டவாங்க என் பக்கத்துல இருங்க அப்படின்னு அம்மா பார்த்து சொல்றான் ஹேரிக்கு வலது பக்கத்தில் வந்து அம்மா நிற்கிறாங்க மிச்சம் மூணு பேரும் ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் சைடில் ஒருத்தர் பின்னாடி நின்று ஹேரியை நடக்க சொல்கிறாங்க ஹேரியோடைய முன்பக்கமாக காட்டுக்குள்ளே நடக்கிறான் டிமன் டஸால் அவனை எதுவுமே செய்ய முடியல ஏற்கனவே இறந்தவர்களோடு கலந்த ஹாரியை அவங்களால் என்ன செய்ய முடியும் அவங்க நாலு பேர் வந்ததுக்கப்புறம் ஹேரிக்கு வேறு மன துணிவு ஜாஸ்தியாகிடுச்சு நம்ம இனிமேல் அந்த வாழ்க்கையிலே இல்லை உயிரோடே இல்லை எந்த உயிரை அந்த டிமண்ட் அசல்ல குடி குடிக்க முடியும்னு தைரியமா நடந்து போறான் நான் தப்பு பண்ணிட்டேன்னா உங்க எல்லாரையும் அநியாயமா சாக விட்டுட்டேனே வாழ்க்கையில சாகுன்றதை தவிர்க்கவே முடியாத யாரி அதை நினைச்சு நீ என்னைக்கு கவலைப்படாத அப்படின்னு சீரியஸும் ஜேம்ஸும் பேசுறாங்க லூபின் உங்களுக்குதான் நான் ரொம்ப பேரும் புகம் எனக்காக உங்களை நான் சாக விட்டுட்டேன் கவலைப்படாத யாரி நீ என்னைக்குமே என்னைக்காக எனக்காக ரொம்ப கவலப்பட்ட அன்னைக்கு சீரிஸோட வீட்டுக்குள்ள நான் உனக்கா உதவி செய்ய வந்தேன் அன்னைக்கு என் குழந்தைக்காக நான் உயிரோட இருக்கணும்னு என்னை திட்டி அஞ்சு விட்ட அதில் இருந்தேன் நான் ஃபெயில் அதில் நான் தோத்துட்டேன் என் குழந்தைக்காக என் உயிரை காப்பாற்றிக்க முடியல ஆனா என் குழந்தைக்கு நிச்சயமா வளரும்போது தெரியும் நான் அந்த உலகத்தை ஒரு சுபிச்சமான ஒரு சொர்க்கமா மாற்றுறதுக்காக என் உயிரை விட்டேன் அவன் அன்னைக்கு வாழ போகிற வருங்காலத்தில் வாழ நிம்மதியான அந்த வாழ்க்கை அந்த அமைதி பூங்காவான உலகத்தை உருவாக்குறதுக்காக பாடுபட்டு தான் நான் உயிரை விட்டுருக்கேன்னு அவனுக்கு நிச்சயமா புரியும் அதனால் எனக்கு என்ன வருத்தமும் இல்லை நிச்சயமா அவன் அப்பாவும் அம்மாவும் நல்ல விஷயத்துக்காக தான் இறந்தாங்கன்னு அவனுக்கு தெரிய வரும் அப்படின்னு ரூபின் சந்தோஷமா சொல்றாரு நடந்து போயிட்டு போதே எப்படி சாவுன்றது எப்படி இருக்கும் அந்த செகண்ட் கொஞ்சம் வலிக்கும் இப்ப நாங்க எல்லாம் ரொம்ப நிம்மதியா சமாதானம் கேட்டதா உனக்கு எனக்கு சொத்தம் கேட்ட மாதிரி இருந்ததுப்பா ரெண்டு குரல் பேசு யாரு தூரத்தில் இன்னொரு டெத்திட்டு பேசி போறாங்க ஏ அவ மாயப்பூர்வை வச்சிருக்கான் ஒரு அது வர அதை போத்திட்டு வரானோ அப்படின்னு யாக்சலி கேக்குறான் தெரியுறேப்பா அதுக்கும் வாய்ப்பு நீ சொன்னது எப்படி டெஸ்ட் பண்றது கிட்டத்தட்ட நேரம் வர முடிய போகுது அவரு கண்டிப்பா இவன் வருவான்னு நம்னாரு இப்படி மாயப்பூர்வையில் இருக்கணும் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது இது அவனா இல்ல அதாவது இந்த இழவெடுத்த ஹேகிட் வர எக்கச்சக்கமா மிருகங்களை வளர்த்துட்டு இருக்கான் அதுங்க தான் ஏதாவது நடந்து போகிற சவுண்டு வேறதா எப்படி கண்டுபிடிக்கணே தெரியே அவர் வேற நேரத்துக்கு அவன் வரலன்னா கோவத்தில் நம்மளெல்லாம் என்ன செய்வார் தெரியலே என்னப்பா செய்யறது ஆ டைம் வேறு ஆயிடுச்சு அவர்கிட்ட இருக்கணும் இல்லைன்னாலும் எங்கே இருந்தாலும் அந்த கையில் இருக்கிற பாவக்குறி வச்சு கண்டுபிடிச்சு கொன்றுருவாரே வா போ அப்படின்னு போகிறாங்க ஆ காட்டுக்குள்ள அவன் எங்கே இருக்கான் அவன் எந்த இடத்துல இருப்பான் தடை செய்யப்பட்ட காட்டுக்குள்ள இருப்பான்னு சொன்னான் எங்க இருப்பான்னு சொல்லவே இல்லை இவங்களை ஃபாலோ பண்ணி போனால் எக்ஸாக்டா அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு ஹேரி அப்படி போகலாமான்னு அவளை பத்தி கேட்குறான் ஆ கண்டிப்பா அப்படின்னு கையாட்டுறாங்க நடந்து ஹேரி போறான் ஆக்சுவலி டெலாகாவை ஃபாலோ பண்ணிட்டே மாயப்போர்வை போத்திக்கிட்டே போகிறான் அவனை சுற்றி இருக்கிற இறந்த உருவங்கள் எதுவும் தெரியல இவனும் மாயப்போர்வைக்குள்ள இருக்கிறான் தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரியுது ஏதோ தீ எற வெளிச்சம் ஆ இங்கே மரங்கள்லாம் வளர இடத்துல நடுல ஒரு ஓப்பனிங் இருக்கு இங்கே தான் ஹேக்டோட தம்பி கிராப் வந்த இடமாச்சே அங்கிருந்த மற்ற பறவைகளை எல்லாம் காணாமல் போயிருச்சு டெட்டி ட்ரெஸ் எல்லாத்தையும் அடிச்சு விரட்டியிருக்காங்க அங்கே ஒரு ஓப்பன் பேசை உருவாக்கி அங்கெல்லாம் நிற்கிறாங்க கிராப் தங்கியிருந்த அந்த கூடு எல்லாம் மிகப்பிய கூண்டெல்லாம் அப்படியே அங்கே அப்படியே அநாதைய கிடக்கு கிட்டத்தட்ட ஐம்பது டெட்டி ட்ரெஸ் அப்படியே நிற்கிறாங்க நடுல எரிஞ்சிட்டு அந்த ஃபயர் குளிர்காலத்தை லண்டனில் எரியிற அந்த ஃபயர் அதோடைய வெளிச்சம் அவங்க மேலே எல்லாம் போடுது பாதி பேர் வழக்கம் போல டெட்டி டஸோட யூனிஃபார்மில் அப்படியே கால் வரைக்கும் மூடியிருக்காங்க பல பேர் முகத்தை திறந்து வச்சிருக்காங்க ஃப்ரெண்டர் கிரே பேக் அப்படியே ஒரு படத்தோட கிளைமேக்ஸை பார்க்குற மாதிரி அப்படியே நகத்தை அப்படியே அப்படியே வாயில் நகத்தை வச்சுட்டே இருக்கிறான் எப்படா ரத்தம் கிடைக்கும் எப்படா கடிச்சு குடிக்கலான்னு எதிர்பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கு பெல்லாட்டிக்ஸ் சண்டையில் அவரோட முடியெல்லாம் கலைஞ்சிருக்கு வேற ஒரு டெத்திட்ட ரோலோ அவன் வாயில் அடிபட்டிருக்கு போல அப்படியே அதில் ஒரு துணியை வச்சு அப்படியே ரத்த வர ரத்தத்தை அப்படியே துணியை வச்சு அமுக்கிட்டு இருக்கிறான் அப்படியே அந்த இடத்துக்குள்ள நுழையலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே நிற்கிறான் மாஸ்டர் அவனை ஃபுல்லா காடு ஃபுல்லாக தேணும் வரவே இல்லை எங்கேயுமே காணும் மாஸ்டர் வாழ்மோட்டோட முகத்துல எந்தவித மாற்றமும் தெரியல அப்படியே தீயை பார்த்துட்டே நிற்கிறான் அந்த தீல இருக்கிற அதே சிவப்பு சுவாலை அவன் கண்ணையும் தெரியுது கையில அப்படியே மூத்த மந்திரக்குள்ள வச்சுட்டு அப்படியே நிற்கிறான் அவ நிச்சயமா வருவான்னு நம்பின ஒரு மணி நேரம் அப்படியே அவன் கண்ணை மூடிட்டு அப்படியே இருக்கிறான் அவன் கண் தலை ஒரு பக்கமாக அப்படியே ஏதோ யோசிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு ஏதோ ஹைடன் சிக்கு கேம் விளாடுற மாதிரியே இருக்கு யாரையோ ஒழிஞ்சிக்க சொல்லிட்டு பத்தி எண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஏதோ டைம் எண்ணிட்டு இருக்கிறானா இல்லை என்னை பத்தி யோசிட்டு இருக்கானா ஹேரியோட இதயம் பயங்கர வேகமாக திடிக்குது ஆ ஏன் உடம்பு விட்டு எஸ்கேப் ஆகணும்னு உனக்கு அவ்வளோ அவ வருவான் நம்ம ஏமாந்துட்டே மாறல அப்படின்னு ஹாரி சத்தமா கத்திட்டு மாயப்போர்வே உதகிட்டு எடுத்து பாக்கெட்ல சொருவி உள்ள முன்னாடி வரான் அவன் சொன்ன வகத்துல கையை உயர்த்தும்போது அவன் கையில இருந்த அந்த பிலாசபர் ஸ்டோன் கீழே விழுந்துருச்சு அவனை சுத்தி இருந்த உருவங்கள்லாம் மறைஞ்சிருச்சு ஹேரி சத்தமா சொன்னதுக்கு காரணம் நம்ம பேசுகிற சத்தத்தையாவது நம்ம மனசில் இருக்கிற தைரியம் இன்னும் ஜாஸ்தியாகணும் பயம் தெரியாமல் இருக்கணும்னு தான் உள்ள நுழைஞ்சிட்டான் அவனுக்கு தெல்லத்திலேயே உள்ள நுழைஞ்சனே தெரியுது அவனுக்கு இருக்கிற ஒரே நோக்கம் வாழ்ட மோட்டை பார்க்கறது மட்டும்தான் அவன் ஆள் மனசில் தோன்றபடியே நடக்கும்படி லூப்பின் எப்பயுமே சொல்லுவாரு அவன் மனசாட்சி எப்படி வழி நடத்துறது அதே மாதிரி செயல்படுறான் வாழ்ட மோட்டையே பார்க்குறான் எல்லாம் சில பேர் சிரிக்கிறாங்க சில பேர் ஷாக்களை கத்துறாங்க பல பேர் மந்திரக்குள்ள உயர்த்திறாங்க ஆனா யாரும் அவனை தாக்கல வாழ்ட மோட்டையே ஹேரி பார்க்கிறான் வாழ்ட மோட்டுக்கு பின்னாடி அப்படி அந்த பாம்பு பாதுகாப்பு கூண்டுக்குள்ள அடி சுருண்டு சுருண்டு தண்ணத்தானே சுருட்டிக்குது திரும்பவும் சுருண்டு நிலையிலிருந்து தண்ணத்தானே விரிச்சுக்குது இந்த பாம்பை நான் என்ன பண்றது எப்படி நான் அதை அடிக்கிறது இதை அழிக்கிறதுக்காக நான் மந்திரக்கோலை எடுத்தா கிட்டத்தட்ட ஐம்பது மந்திரக்கோள்கள் என்ன சூழ்ந்திருக்கு எல்லா மந்திரக்கோள்கள்ல இருந்தும் மாய சக்திகள் என்னை தாக்கும் இதை அழிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையே நான் இவங்கிட்ட சண்டையை போடக்கூடாதுன்னு இந்த மந்திரக்கோலையும் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டேன் நான் முழுசாக என் உயிரை கொடுக்கணும்னு தைரியமாக வந்துட்டு இருந்துட்டேன் என்ன பண்றது அப்படின்னு நினச்சிட்டே வாழ்ட மோட்டை நேர பார்க்குறான் மனசுக்குள்ள நினைக்கிறான் என்ன உடனே கொன்னுடு என்னால ரொம்ப நேரம் நிக்க முடியுமான்னு தெரியலே இதையும் வேகமா துடிக்குது வாழ்ந்த அப்படியே ஒரு பக்கமா அப்படியே தலையை சரிச்சு வச்சுட்டு அப்படியே நிற்கிறான் ஹேரி அப்படியே ஆச்சரியத்தோட பாக்குறான் நம்ம ஏமாறலதா வந்துட்டா ஆனா இப்ப மந்திரக்குல அந்த சக்தி அவன் மேல யூஸ் பண்ண அது வேலை செய்யுமா இல்லையான்னு வாழ்டமோட் அப்படியே கியூரியஸா யோசிக்கிற மாதிரி யாருக்கு தெரியுது இல்ல இது சீக்கிரம் நடக்கணும் நான் பயத்தால நடுங்கி கீழே விடுறதுக்குள்ள நடக்கணும் அப்படின்னு யாரி யோசிக்கிறான் வாழ்டமோட்டோட தலைக்குள்ள இருந்து அப்படியே கோவ ஜுவாலை அப்படியே யார்கி அப்படியே கோவம் ஜுவாலையா உருவாகி தீ கொழுந்து விட்டு எரியுது அவனுக்கு தெரியுது கண்கள் அப்படியே சிவப்பு அப்படியே கண்கள் இன்னும் சிவப்பாயிட்டே இருக்கு அவன் முகம் அப்படியே இருக்குது அவன் மனசுக்குள்ள அந்த சாபம் பில்டப் ஆகிட்டே இருக்கு வாழ்ட்ட வாய் நெல்ல அசஞ்சுது பச்சை தீ ஹேரியை நோக்கி பாஞ்சு வந்தது அதுக்கப்புறம் எல்லாமே ஹேரிக்கு காணாம போயிடுச்சு சுற்றி ஒரே வெறுமை சூன்யம் அமைதி டோட்டர்